அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மனநலம் என்கிற தலைப்பிலே நாம் கருத்துக்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் திருக்குறளில் பதினைந்தாவது அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களை எல்லாம் படித்து பொருள் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த அதிகாரத்தின் தலைப்பு பிறன் இல் விளையாமை பிறன்னு சொன்னால் பிறருடைய இல் அப்படின்னா இல்லத்தில் இருக்கக்கூடிய மனைவியை காமமயக்கத்தால் விளையாமை விரும்பாமல் இருப்பது இதுக்கு முதல் அதிகாரத்தில் ஒழுக்கமுடைமையை பற்றி அருளி செய்தார் திருவள்ளுவர் மேலும் அந்த ஒழுக்கத்தை நன்கு ஆழ்ந்து கூற விரும்பி இந்த கருத்தை உபதேசிக்கிறார் நம் எல்லோருக்கும் இனக்கவர்ச்சி பாலுணர்ச்சி ஆகியவைகள் இயல்பாகவே இருக்கின்றன இவைகளை இந்த இயல்புகளை அறவழியில் அறிவின் துணை கொண்டு வெற்றி காண வேண்டும் அப்பொழுதுதான் தனி மனிதர்களும் சமுதாயமும் அமைதியான ஆனந்தத்தை உணர முடியும் தனது மனைவியை தவிர மற்ற பெண்களிடம் தவறான எண்ணத்துடன் பழகக்கூடாது மனுஸ்மிருதி இதை உயர்ந்த தர்மமாக வற்புறுத்தி உபதேசிக்கிறது அறவாழ்க்கையினுடைய அருமை பெருமைகளை அறியாத புல்லறிவாளிகள் சிலர் இக்காலத்தில் இதையெல்லாம் கேலி செய்கின்றார்கள் வருங்கால தலைமுறையினரை அவர்கள் தவறான பாதைக்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறார்கள் தெய்வீக பண்பினை நெறிபிரளாது பின்பற்றுபவர் அறிவிலே தெளிவையும் மனதிலே அமைதியையும் சொல் மற்றும் செயல்களிலே ஆற்றலையும் பெறுவார்கள் ஆண்பாலை விழித்து இங்கே உபதேசம் செய்திருந்தாலும் பெண்பாளுக்கும் இது பொருந்தும் என்பதை நாம் கவனத்திலே வைக்க வேண்டும் பிறனுக்கு மனையாளாக வாய்த்தவளை விரும்பாமை என்பது பொருள் இது பரிமேலழகருடைய உரை பிறனில் விழையாமை ஒழுக்கங்களுள் தலையானதும் முதன்மையானதும் ஆகையால் ஒழுக்கமுடைமை என்கின்ற அதிகாரத்திற்கு பின்னால் வைக்கப்பட்டிருக்கிறது துறவரத்திலும் துறவியானவன் ஒழுக்கத்தில் நிற்க வேண்டும் என்பதை வற்புறுத்துவதற்காக திருவள்ளுவர் கூடா ஒழுக்கம் என்று இதையே வலியுறுத்தி கூறுகின்றதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் துறவரத்தில் பெண் இன்பமே கூடாது என்று கூறக்கூடிய திருவள்ளுவர் இல்லறத்தில் பிறர் மனையாளை விரும்பக்கூடாது என்று உபதேசிக்கிறார் இனி குரலை படிக்கலாம் பிறன் பொருளால் பெட்டொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார் கண் இல் ஒழிப்புரை பிறனுக்கு உரியவளை மற்றவருடைய மனைவியை அடைய அந்த இன்பத்தை விரும்பி தீய செயலை மேற்கொள்ளக்கூடிய அறியாமை அறணையும் அதாவது தர்மத்தையும் புண்ணியத்தையும் அறன் வழி பொருள்களையும் தர்மமான வழியில் கிடைக்கக்கூடிய பொருள்களையும் அடைய கருதும் நல்லவர்களிடம் அடைய விரும்பக்கூடிய நல்லவர்களிடம் பார்க்க முடியாது அப்படின்னு அர்த்தம் அறம்பொருள் கண்டார் கண் பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்தி இல் அர்த்தம் ஆக தர்மம் அர்த்தம் இதெல்லாம் முறையா தர்மார்த்தத்தை எல்லாம் விரும்பக்கூடியவர்கள் இந்த காரியத்தை உலகத்தில் செய்ய மாட்டார்கள் அறம் பொருள் கண்டார்கண் இல் அப்படிங்கிறதுக்கு அறத்தையே லட்சியத்தமாக கொண்டிருக்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் அதாவது தர்மந்தான் வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த பிறருடைய மனைவியை விரும்பக்கூடிய அறியாமை பேதமை உண்டாகாது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அறத்தை விரும்புகின்றவன் பிறருடைய பொருளை விரும்பலாகாது பிறருடைய பொருளாகவும் மனைவி பிறருடைய உடைமையாக பொருள்னா உடைமையாகன்னு அர்த்தம் எல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்லி அக்னி சாட்சியா சூரியன் சந்திரன் சாட்சியாக முறைப்படி திருமணம் செய்கிறார்கள் அல்லவா ஆகவே இதுல தர்மம் மிகவும் ஆழமானது அறம்பொருள் கண்டார்கண் அப்படிங்கிறதுக்கு கவிராஜ பண்டிதருங்கிறவர் சொல்றார் தர்மசாஸ்திரங்களையும் நீதி நூல்களையும் கற்று அறிந்தோரிடத்தில் இந்த குணம் இருக்காதுன்னார் பேதைமை அப்படிங்கிறது பைத்தியத்தை விட மோசமானது அதாவது தனக்கு வரக்கூடிய கஷ்டத்தை தெரிஞ்சிக்காம தப்பு பண்ணிடுறது அதாவது நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அன்னைக்கின்னு சொல்கிறோமே அது அந்த சமயத்தில் தெரியாமல் தப்பு பண்ணுறது போது தான் தனக்கு பின்னால் என்னெல்லாம் பிரச்சனை வருங்கிறது தெரியாமல் நாம் ஒரு செயல் பண்ணுறோமே அதுக்கு பேர் தான் அர்த்தம் பிறருடைய மனைவியை விரும்புவதுனால பழி ஏற்படும் எல்லாரும் இழித்து பேசுவார்கள் அந்த காலத்தில் சமுதாயம் இதை பெரிய தவறாக நினச்சது இப்போ அப்படி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறார்கள் அதை பற்றி நான் விரிவாக பேசலை நான் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை சொல்ல விரும்புகிறேன் பழியும் இழிவும் அழி துயரங்களும் விளையும் நம்முடைய முன்னோர்கள் ஒன்றும் முற்றாள்கள் இல்லை அவர்கள் நமக்கு நல்லதைத்தான் சொல்லுவார்கள் தமக்கே அழிகேடு புரிந்து கொள்கின்ற காரணத்தினால் அவர்கள் பேதையர் என்று சொல்லப்பட்டார்கள் மேற்கோள்லாம் பார்க்கலாம் கொஞ்சம் இன்னா நாற்பது முப்பத்தொன்பதாவது பாடல் சொல்கிறது பிறன் மனையால் பின்னோக்கும் பேதமை இன்னா அப்படின்னு சொல்கிறது நருந்தொகை எழுபதாவது பாடல் சொல்லுகிறது தன்மனையாளை தனிமனை இருத்தி பிறன்மனைக்கு ஏகும் பேதையும் பதரே அப்படின்னு சொல்லுகிறது பிறர் மனைவியை விரும்புகின்ற பேதையை போய் இல்லறத்தில் இருக்கிறான் என்று சொல்லுவதும் தன்னுடைய பிரஜைகளை குடிமக்களை தண்டனைக்கு உள்ளாக்குகின்றவனை வீரன் என்று சொல்லுவதும் தவறு செய்யாத குடிமக்களின் அர்த்தம் அடுத்தவர்களுடைய பொருளை கவர்ந்து செல்லக்கூடியவனை பணக்காரன் என்று சொல்லுவதும் பொருளற்றது பொருத்தமற்றது என்று சுக்கரநீதி உபதேசிக்கிறது இனி பதவுரையை படிக்கலாம் ஞாலத்து உலகில் அறம் அறநூலையும் பொருள் பொருள் நூலையும் கண்டார்கண் ஆராய்ந்து உணர்ந்தவரிடம் பிறன் வேறொருவனுக்கு பொருளால் உரியவளை பெட்டு விரும்பி ஒழுகும் செயல்படுகின்ற பேதைமை அறியாமையின் விளைவாகிய மயக்கம் இல் இல்லை உலகில் அறநூலையும் பொருள் நூலையும் ஆராய்ந்து உணர்ந்தவனிடம் வேறொருவனுக்கு உரியவளை விரும்பி செயல்படுகின்ற அறியாமையின் விளைவாகிய மயக்கம் இல்லை பொருளால் பெட்டொழுகும் பேதமை ஞாலத்து அறம் பொருள் கண்டார் கண் இல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்